அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமானது வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய சக்தியுடையதாக இருக்கிறதுனால இந்த உடலில் வாழ்கிற உயிரானது ஒழுக்கத்தை ரொம்ப உயர்வாக கருதி அதை கடைபிடிக்கணும் அதை ஒரு வழிபாடாக கருதி செய்யணும் அப்படிங்குறத இந்த குரலுடைய பொருள் ஆச்சாரக்கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அது சொல்லுகிறது ஒழுக்கம் பிழையாதவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு இந்த விழுப்பம்னு படித்தோமே அதனுடைய அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம் இதை பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு நிலக்கிழமை மீக்கூற்றம் கல்வி நோயின்மை இலக்கணத்தால் இவ்வெட்டும் எய்துவ என்ப ஒழுக்கம் பிழையாதவர் நல்ல குடிப்பிறப்பு அது மாத்திரமில்லை நல்ல குழந்தைகள் நீண்டகால வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான அறவழியில் பெறப்பட்ட செல்வம் அழகு அதாவது பிறரை நம்முடைய சொல்லால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நம்ம சொன்னால் கேட்பார்கள் அப்புறம் நல்ல படிப்பு வியாதி வராது இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான சமஸ்தளங்களும் கிடைக்கும் ஒழுக்கத்தோடு இருந்தால் சமூகம் மதித்து அதை கண்டிப்பாக அதை பெறலாம் அப்படின்னு ஆச்சார கோவையில் இரண்டாவது பாடல் சொல்லியிருக்கிறது பிங்களந்தைங்கிற ஒரு அகராதி நூல் சொல்கிறது சரியை ஆச்சாரம் நடை இயல்பு ஒழுக்கம் ஒழுக்கம்ங்கிறதுக்கு இத்தனை சொற்கள் இருக்குது சரியை ஆச்சாரம் இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையோட கலந்துருக்கு நடை இயல்பு ஒழுக்கம் சுபாஷிதம் ஒன்று சொல்கிறது ஆச்சார பரமோ தர்ம ஆச்சார பரமம் தபா ஆச்சார ஞானம் ஆச்சார்கிம் ந சித்திய அதாவது ஒழுக்கந்தான் சிறந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஒழுக்கந்தான் தபஸ்ஸு ஒழுக்கத்தினால் ஞானம் ஞானத்தினால் ஒழுக்கம் அப்புறம் ஒழுக்கத்தால் அடைய முடியாது என்ன இருக்குது அதாவது செல்ஃப் டிசிப்ளின் ஆகவே ஆபரணம் என்னது நான் ஷீலம் சர்வத்திர தனம்னு சொல்லியிருக்காங்க ஆக ஒழுக்கம்தான் உயர்ந்தது நல்ல ஒழுக்கந்தான் எல்லா நல்ல குணங்களுக்கும் மூல காரணம்னு நீதி சதகம் எண்பதாவது ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் பதவுரையை படிக்கலாம் ஒழுக்கம் அறநெறிப்படி உடம்பை பேணுதல் அற உடலை பேணுதல் மனம் சொற்கள் செயல்களை ஒரே நேர்கோட்டிலே வைத்திருத்தல் விழுப்பம் வாழ்க்கையின் சிறந்த பயனாகிய முக்தியை தரலான் உறுதியாக தருவதனால் ஒழுக்கம் அறநெறிப்படி உடலை பாதுகாப்பது பேணுதல் உயிரினும் இந்த உடல் வாழ்க்கையை காட்டிலும் உயர்ந்ததாக கருதி ஓம்பப்படும் கடைபிடிக்கப்பட வேண்டும் வழிபாடாக கருதி கடைபிடிக்கப்பட வேண்டும் அறநெறிப்படி உடம்பை பேணுவது அல்லது மனம் சொற்கள் செயல்களை ஒரே நேர்கோட்டிலே வைத்து வாழ்வது வாழ்க்கையினுடைய சிறந்த பயனாகிய முக்தியை அதாவது துன்பமில்லாத பேரின்பத்தை அமைதியான இன்பத்தை உறுதியாக கொடுக்கின்ற காரணத்தினால் அறநெறிப்படி அதனை கடைபிடித்தல் இந்த உடல் வாழ்க்கையில்